வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று டாக்டர் எம் ஆர் காப்மேயர் அவர்கள் எழுதியுள்ள சளிப்படைந்திருக்கிறீர்களா என்ற கட்டுரையில் சில பகுதிகள் சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் சில பேருந்து தொழிலாளர்கள் தாங்கள் செய்த வேலையில் சளிப்படைந்து முன்பு இருந்த ஊதியத்தை விட குறைந்த ஊதியத்தில் புதிய வேலைகளில் அமர்ந்து விட்டதாக செய்தி வெளியாகி இருந்தது இந்த செய்தியை சுவாரஸ்யமான செய்தியாக கருதுவதற்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று ஒரு பத்திரிகை ஆசிரியர் இதை முதல் பக்க செய்தியாக வெளியிட்டதற்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தார் மனித ஆர்வத்தை தூண்டக்கூடிய செய்தி இது என்பது அவருடைய கருத்து அந்த பேருந்து ஓட்டுநர்கள் என்ன காரணத்திற்காக சளிப்படைந்தார்களோ அதை போலவே ஏனைய அலுவல்களில் உள்ளவர்களும் சளிப்படையக்கூடும் பலரும் தாங்கள் பார்க்கின்ற வேளையில் பிறருடன் தொடர்பு கொள்கின்ற பல காரணங்களுக்காக சளிப்படையவே செய்கிறார்கள் இரண்டு இதன் விவரம் என்ன அந்த பத்திரிகை செய்திப்படி பதினான்கு பேருந்து ஓட்டுநர்கள் ஓட்டுநர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பேருந்துகளை சுத்தப்படுத்துகின்ற பணியில் அமர்ந்தார்களாம் இந்த வேலையில் அவர்களுக்கு சம்பளமும் குறைவு பதினெட்டு ஆண்டுகள் அவர்களுக்கு இருந்த சீனியாரிட்டியையும் விளக்க வேண்டியிருந்தது எதற்காக அவர்கள் இப்படி செய்தார்கள் ஸ்டீரிங் வீலை பிடிப்பதை விட்டுவிட்டு விளக்கு மாற்றை பிடிக்க அவர்கள் முன்வந்ததற்கு சொன்ன காரணங்கள் இவை ஒன்று பயணிகள் சரியான சில்லறையை கொடுப்பதில்லை சில்லறை கேட்டு நச்சரிக்கிறார்கள் இரண்டு பயணிகளுக்கும் எங்களுக்கும் இடையே ஒத்துழைப்பு இருப்பதில்லை மூன்று பனிக்காலங்களில் சிறுவர்கள் பனிக்கட்டிகளை எங்கள் மீது வீசுகிறார்கள் நான்கு மாற்றம் நன்றாக இருக்கிறது ஆம் ஓட்டுநர் வேலையை விட்டுவிட்டு சீனியாரிட்டியை இழந்து குறைந்த சம்பளம் பெற்றுக் கொண்டதற்கு அவர்கள் உள்ள சமாளிக்க முடியாமல் தனிமையை அளிக்கும் வேலையினை நாடி சென்று இருக்கிறார்கள் கொஞ்சம் மோசமான துப்புரவு தொழிலையும் யாராவது செய்துதானே ஆக வேண்டும் பேருந்துகளை சுத்தப்படுத்தும் தொழிலில் மட்டும் மகிழ்ச்சி கிடைத்துவிடும் என்று எப்படி சொல்ல முடியும் தொல்லை கொடுக்கும் பயணிகள் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பயணிகள் விட்டுச் செல்கின்ற குப்பை கூலங்கள் பேருந்துகளில் இருக்கத்தானே செய்யும் அவர்கள் போட்ட குப்பைகளையும் அசுத்தங்களையும் மொத்தமாக கூட்டி ஒதுக்குகின்ற போதும் சில்லரை கேட்டு அவர்கள் செய்த நச்சரிப்பு போல வேறு விதத்தில் தொல்லையாகத்தானே இருக்கும் இந்த பிரச்சனை இரண்டு காரணங்களால் உருவாவதாக சொல்லலாம் ஒன்று மன அளவிலும் உணர்ச்சி பூர்வமாகவும் சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்துவது ஒரு ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான பரிமாணம் என்ன என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் போது அவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பெரும் பாரமாக ஆகிவிடுகிறது இம்மாதிரி விஷயங்களை வேலையினை தவிர்க்க முடியாத ஓர் அம்சம் என்று எடுத்துக்கொண்டு விட்டால் அலட்சியப்படுத்தி மறந்துவிட்டால் பிரச்சனை தோன்றாது லிங்கன் சொல்லியிருப்பதைப் போல ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என மனதில் தீர்மானித்துக் கொள்ளுகிறானோ அந்த அளவுக்குத்தான் அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இந்த சந்தர்ப்பத்தில் பேருந்து ஓட்டுநர் ஒருவரை பற்றி சொல்லப்படுகின்ற விஷயம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது அவர் தன்னுடைய தொழிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்தார் அவர்களை புண்ணைய வரவேற்பது அவருக்கு பழக்கம் கொஞ்சம் ஓய்வு கிடைத்தாலும் அவர்களுடன் உரையாடி மகிழ்வார் உரையாடாத போது உற்சாகமாக ஏதாவது பாட்டு ஒன்றை முழுமுடுத்துக் கொண்டே இருப்பார் இவ்வாறு பல ஆண்டுகளில் சேவையில் கழித்த பிறகு ஓய்வு பெற்றார் வழக்கமாக அவருடைய பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் அவருக்கு தேநீர் விருந்து கொடுத்து வழியனுப்பி வைத்தார்கள் சில பயணிகள் அவருடைய பிரிவுக்காக கண்கலங்கினார்கள் அவரும் கண்கலங்கினார் பேருந்து ஓட்டுநராக பணியாற்றி இவ்வளவு பேரின் நல்ல சம்பாதிக்க முடிந்த மகிழ்ச்சி அவருக்கு ஆமாம் சூழ்நிலைகள் மக்கள் ஆகியோரை பற்றி உங்களுக்கு உள்ள மனோபாவமே பெரிய வித்தியாசங்களுக்கு காரணமாகிவிடுகின்றன ஒரு மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மனதில் தீர்மானிக்கிறானோ அந்த அளவுக்குத்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று லிங்கன் சொன்னது எவ்வளவு உண்மை நன்றி வணக்கம்